அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இருள் இருவன் பொருள் சேர் புகழ்ந்தார் மாட்டு இறைவன் என்றால் இடத்தால் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர் அப்பேற்பட்ட இறைவனை நாம் நன்றாக புகழணும் இங்கே வள்ளுவர் சொல்லுகிறார் பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளை அதனுடைய பொருளை உணர்ந்து அறிவுபூர்வமாக ஓதினால் நமக்கு இருவினையும் சேராது இருள் சேர்னா அறியாமையின் விளைவாகியங்கிறார் மெய்யறிவு தோன்றுவிட்டால் நாம் தீமையும் செய்ய மாட்டோம் நன்மையும் செய்ய மாட்டோம் இது நம்முடைய பாரத தெய்வீக சமயத்தினுடைய ஒரு முடிந்த கொள்கை முக்தியிலே புண்ணிய பாபம் இரண்டும் கழிந்து ஆஹ் முக்தி நிலையில் நல்வினை தீவினை என்பது கிடையாது தீவினைகளை நல்வினைகளால் வெற்றி கொள்கிறோம் நல்வினையையும் மெய்யறிவால் நீக்கிவிடுகிறோம் ஆகவே நல்வினை செய்வதற்கும் அறியாமையே காரணம் என்பது ஆழமான ஒரு தத்துவ கருத்து இது உடனே விளங்காது போக போக விளங்கும் ஏனென்றால் நல்வினையும் அனுபவிக்க வேண்டுமானால் மறுபடியும் பிறக்க வேண்டும் எனவே பிறப்புக்கு காரணம் அறியாமை ஆ நல்வினையும் பிறப்பை கொடுக்கும் என்பதால் இருள் சேர் இருவினை என்றார் உண்மையிலேயே தீவினையை சொன்னா போரும் நமக்கு தோணும் ஆனால் நல்வினையாகிய புண்ணியம் நமக்கு இன்பத்தை தருவதற்காக மறுபடியும் உடம்பை கொடுக்கும் என்பதால் அதையும் இருள் சேர் என்றே சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே அறியாமையின் விளைவாகிய தீய செயல்களையும் நல்ல செயல்களையும் அதனுடைய பயன்களையும் இந்த இறைவனை புகழ்ந்து பாடுகின்றவனை தாக்காது என்பது கருத்து இதுதான் வழக்கமாக சொல்கிற கருத்து ஆனால் அடியனுடைய சிற்றறிவுக்கு இன்னொரு கருத்து புலப்படுகிறது அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இறைவனை புகழ்ந்து பாடுகின்றவர்களுக்கு இகழ்ச்சி புகழ்ச்சி தாக்காது என்றும் பொருள் செய்து கொள்ளலாம் இந்த உலகத்தில் நம்மளை பிறர் புகழ்ந்தால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அது பொய்யாக இருந்தாலும் பிறர் நம்மை இகழ்ந்தால் அந்த இகழ்ச்சிக்கு உண்மையான காரணம் இருந்தாலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள இயலுவதில்லை இப்படி நாம் இகழ்ச்சிக்கும் புகழ்ச்சிக்கும் அடிமையாகி இருக்கிறோம் புகழ்ச்சியையும் மதிக்கக்கூடாது இகழ்ச்சியையும் மதிக்கக்கூடாது உண்மையான பக்தன் உண்மையான இறை அன்பன் புகழ்ச்சி இகழ்ச்சிகளுக்கு மயங்க மாட்டான் ஆகவே அறியாமையினால்தான் நாம் இகழ்ச்சிக்கும் புகழ்ச்சிக்கும் மயங்குகிறோம் மயங்குகிறோம்னா நிறுத்தம் இகழ்ச்சியினால் பாதிக்கப்படுவதை தான் மயக்கம்னு சொல்கிறேன் இகழ்ச்சி நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது புகழ்ச்சி நமக்கு இன்பத்தை கொடுக்கிறது போலி புகழ்ச்சி நமக்கு போலி இன்பத்தை கொடுக்கிறது உண்மை இகழ்ச்சியாக இருந்தாலும் அது துன்பத்தை கொடுக்கிறது ஆக உண்மையாக இகழ்ந்தாலும் சரி உண்மையிலே நிகழ்ச்சிக்கு நான் உரியவனாக இல்லாத போதும் கூட நான் என்னை பலர் இகழ்ந்தால் அந்த இகழ்ச்சியை நான் பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை அதேபோன்று புகழ்ச்சியையும் பொருட்படுத்தக்கூடாது இகழ் புகழ் இரண்டும் அறியாமையின் விளைவு ஆகவே பிறரும் ஒருவரை புகழும்போது அறிவுபூர்வமாக புகழ்வதில்லை பெரும்பாலும் மூடல் தனமாகத்தான் பிறரை புகழ்கின்ற மக்களுடைய பண்பை பொறுத்தது ஆகவே புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் இறைவனை பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் போற்றுகின்ற மனித உடலிலே வாழுகின்ற உயிரை தாக்காது என்பது கருத்து எனவே இறைவன் என்பது கடவுளுக்கு செல்லப்பட்ட இலக்கணம் ஏனென்றால் நம்ம எல்லா இடத்துலையும் இறைவன் சொல்லியிருக்கோம் சாதாரண ஆண்டவன் கடவுள் நமக்கு மேல இருக்கிற மாபெரும் சக்தி அதுக்கு இங்கே இறைவன் பேர் உலக முதல்வன் வாலறிவன் மலர்மிசை ஏகினான் வேண்டுதல் வேண்டாமையிலான் இப்ப இறைவன் அக பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் போற்றி இருள் சேர் இருவினையாகிய நல்வினை பயனாகிய துன்பமும் இன்பமும் நம்மை தாக்காது புகழ்ச்சி இகழ்ச்சிகளில் நம்மை தாக்காது என்று நாம் புரிந்து இதுவே இந்த குரலுக்கான உரை விளக்கம் இந்த இந்த குரட்பாவினுடைய பொருளை நிறைவு செய்கிறேன் இறைவனுடைய இலக்கணமாகிய இறைத்தன்மையையும் அவரை வழிபடுகின்ற முறையாகிய பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளை போற்றி ஓதுதலும் அதனுடைய பயனாகிய அறியாமையின் விளைவாகிய நல்வினை பயன் தீவினை பயன் அல்லது இகழ்ச்சி புகழ்ச்சி நம்மை தாக்காமல் இருக்கட்டும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவன் எல்லோருக்கும் அருள் புரிவான் ஆக இருள் சேர் இருவினையும் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு